உன் குடும்பத்துக்கு மேல மேல கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய பண்ணிவள் ஒரு வியாக்கியான சகோதரிகளுக்கு சகோதரன் கிட்ட இருக்கிற வாஞ்சியை பாத்தியா இந்த போக்குறீட்ட மறுபடியும் சம்பந்தமும் ஆமா உன் பிள்ளைக்கு கொடுக்க போறேன் நாட்டு பண்ணுங்கிறாளா அவங்க உடனே என்ன பண்ணினான் स्त्री पुरुषन कणाल पाक पुंगटाना कस्ता सुबाचारिया ब ரெண்டு காலையும் வந்து புடிச்சு அப்படியே சுயக்கினானா குழந்தைய வயிறக்க ஜெயில் மித்தம் கடப்ப கல் ஓங்கி வீசி அடிச்சானா அப்படி அடிக்கிற போது அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு மேல வர போது இவன் கையை பிச்சுக்கிட்டு ஆகாசத்துல போய் சாயுதாஷ்ட மகாபுஜா எட்டு கைகளோட திவ்யாயுதங்களோட மகாதுக்கையாய் பத்ரகாளியாய் ஆகாசத்துல ஆயிரம் மாசுகா கனங்களோட இடுப்பெல்லாம் மணி நிரம்பிய வஸ்திரத்தோடு கூட அங்கிருந்து கர்ஜிச்சு என்னை நீ கொல்ல முடியுமாடா உன்னை பிறந்து வளர்ந்து ஒரே ஒரு காரணத்தினால் காலை பிடிச்சுட்டோ உன்னை விட்டுட்டேன் என் காலையாக்கம் பிடிச்சதுக்காக விட்டுட்டேன் சுகுமார்கள் வீண் கிருஷ்ண சரித்திரம் அழகாக இருக்காள் போயிருந்திருக்காள் சுகுமார்க வீண் பனிரெண்டு சர்க்கம் ம்மண்டா இருக்கும் உடனே கம்சனுக்கு எல்லாத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணுவோம் தோணித்து போய் நமஸ்காரம் தேவைக்கு விடுவிச்சான் நான் பண்ணதெல்லாம் மூணா போச்சு பகவான் நினைச்சதுதான் சத்தியமா இருக்கு பகவானுக்கு சங்கல்பந்தானே சத்திய சங்கல்பம் அதுகாரே சரியாகும்னு கம்சான் அப்புறம் போய் வேதாந்தம் பேசுறான் இப்படி சுவாமி அங்க பிறந்து நந்தகோபர் தனக்கு குழந்தை பிறந்தான்னு எல்ல வேதவித்துக்களையும் ஜோதிஷிகாலையும் கூப்பிட்டு ஸ்நானம் பண்ணி தானங்கள்லாம் பண்ணி நந்தகோபர் தனக்கு குழந்தை பிறந்த சந்தோஷம் தாங்காம என்ன ஆனந்தமா சில சில காலங்களில் தானம் பண்றது இந்த குழந்தை பிறந்த காலம் விவாகம் யஜ்யம் உபநயனம் இந்த காலங்கள்லாம் கொடுக்கறது ஒண்ணு கோட்டியா அப்படி சிரமா தானங்கள்லாம் பண்ணினார் நந்தகோபுரம் சந்தோஷமாய் சந்தோஷமா கொடுத்து நந்தகோகலம் முழுக்க பெரிய மகோத்சவமா இருக்கு அவன் கிருஷ்ணாவதார ஆகாஷத்தில் தேவது ஒன்று ஷிவாத்தியம் நந்தர்வதானம் அப்சரஸ்குட அந்தரம் புஷ்பவருஷம் அப்படி ஜொலிக்கிறது அதுலிருந்து நந்தகோகுலத்துல அஷ்டலட்சுமி வந்து வசிச்சாருட்டா தந்த ரஜிவாத்முணை கிரீடமூப பெருமட்டிபாபனம் அவன் பகவானுடைய கல்யாண குணகணத்தை சம்போதனம் பண்ணி சொன்னாள் நந்தகோபுருக்கு பரம சந்தோஷம் யசோத பரமானந்தேன் அக்னியா இருக்காள் கம்சன் எட்டாவது கர்ப்பம் தன்னை கொல்லும்னு அவனுக்கு தெரியும் பத்திரகாளி வர சில்லுட்டு கூட்ட ஆகாசத்துல போற போது உன்ன கொள்ளவும் இங்கேயோ திறந்து வளர்ந்துட்டு இருக்கான்னு அதுல இருந்து பல பேர்களை கூப்பிட்டு பத்து நாளுக்கு உட்பட்ட குழந்தையோ பத்து நாளுக்கு மேற்பட்ட குழந்தையோ அங்கே இருந்தாலும் பூலோகத்தில் எல்லாத்தையும் கொண்டு விடுங்க உத்தரவிட்டு ராட்சாலயம் அசுராலயம் பல பேர்கள் அதுக்காக நடுவே சஞ்சரிச்சு இருக்காள் குழந்தைகளை போய் அனிர்ஷாச்சா இருந்தாள் பத்து நாள் தாண்டினதில் பத்து அதுல பூத்தனை சொல்லி ஒத்தி சாஹேச்சர் பூதனாந்தோகுலம் யோசித்து மாயாத்மா பிராவிஷத்து காமச்சாரிணி ஆகாஷமா சஞ்சரிப்படாம் பூத்தனை அவளுக்கு மோட்டார் ரெயின் ரீல் பிளெயின் ஒன்னும் தேவையில்லையா அவளே ஹேச்சரிய மாசத்தில் பரப்பலாம் உரெல்லாம் பரந்து எங்கெங்க குழந்தை இருக்கோ அதம் பண்ணிட்டு வராள் ஒரு தினம் நந்த கோகுலம் வந்தாளாம் அந்த கேச்சரியான பூத்தனை எப்படி வந்தான் அவ பெரிய ராட்சசி தித்துப்பல்லும் செம்பட்ட மயிலும் அப்படி விக்காரமான ரூபம் உள்ளவள் யோசித்துவா மாயையா ஆத்மானம் மாயினால திவ்ய ஸ்திரீ போல தன்ன அப்படி மன்னிந்தாளா உத்தம ஸ்திரீயாக ஆக்கிக்கின்றா பதினெட்டு வயசு யோசியாய் அழகான புடவ இடங்கள் கட்டிக்கிட்டு கோகுலத்துக்கு வந்தாலும் வேதம் இல்லாத இடத்துல இதெல்லாம் சஞ்சரிக்குமா அங்க ஒன்னும் சுவாமிதான் இருக்காருங்க வேற ஒன்னும் ஒன்னும் நடக்கல அப்படி அவ முதல் வீட்டுல போய் கூர்ற வழக்கம் அன்னைக்கு என்னவோ பால கிரிசூனேந்திரே சதந்தகம் பாலம் எதிர்ச்சியா நடுப்பு இருக்கிற நந்தகோ நந்தகோபுருடைய வீட்டுக்குள்ள போய் முதல்ல நுழைஞ்சாலா உள்ள போனாளாம் போன சமயத்திலே யசோதையும் ரோஹிணியும் கோபாலன தொட்டல்ல போட்டு ஆக்கின்றிருக்கானாம் சுகுமார கவி சொன்னாட்ட போது என்னெல்லாம் வச்சிருக்கேன் உடனே ஒரு லிஸ்ட் ஒண்ணு கும்பத்து லட்சம் லட்சம் பசுக்கள் வச்சிருக்கேன் உனக்கு சில பசுக்கள் தும்பப்பூ போல வெளுப்பான பசு சில பசு பணம்பழம் போன்ற நிறம் உள்ள பசுவுல ஒரு லட்சம் பசு கருப்பு பசுவுல ஒரு லட்சம் பசு சிவப்பு பசுவுல ஒரு லட்சம் பசு வெண்ணை எடுக்கிற பசுல லட்சம் பசு பால் நிறைய கறக்கிற பசுல லட்சம் பசு இப்படி ஆயினம் ஆயினு ஆயிரம் நெரிச்சு நெரிச்சி எல்லாம் தனைய தொரியா நாளா எல்லாம் உனக்குன்னு நாளா அம்மா இத்தனை எனக்கானு கட்டாளா சுவாமி என் அப்பனே உனக்கு தாண்டான்னு ஆளா இத்தனையா அம்மா நாளா இத்தனை மட்டும் இல்லையம் சகல பலங்களையும் வாரிக் கொற்ற ஒரு மலை என் கண்ணே உனக்காக நானும் அப்பாவும் சேர்த்து வச்சிருக்கோண்டான் நாளா சொன்னால் சுகுமார கவி என் பிரபூட்ட கொண்டு போய் கிருஷ்ணார்புரம் பண்ணினாலே தான் சம்பாதிச்ச சொத்தை தளபல பிரகாஷர்க என்னுடைய குழந்தைக்கு வந்து பாருக்காக பசிக்கிறது ரெண்டு பேருமா பக்கத்துல இருந்து ஆற்றல் எட்டி போக முடியும் எடுத்து தங்கம் கொடுக்க ஆரம்பிச்சாலீதர் சொன்னார் அவன் வந்து பேசி அந்த விடுத்த சாலக்கிற போது ரோஹிணிக்கும் அவ குழந்தையோ தோண்டி போச்சா சில அசட்டு வைதிகர் ரயில் தூங்கிட்டு இருப்பார் அடியில் இருக்கும் இருக்கிற பய கால நடக்கும் அவன் இவர் தூக்கி வர விடுவர் கழகத்தில் தூக்கி வர விடுவர் ரயில் நாரியாச்சு கால பட்டிய மிரட்டி எடுத்து விடுவ மூணு ஸ்டேன் போனதுக்கு அப்புறம் இது லவுகிடி லகுகி எம்புத்தி ஏற்பட்டி அப்புறம் இனிமே நீங்க மேஜனம் முன்னாடின்னா அப்படி தூக்கி விட்டு போறேன் அது மாதிரி அவ வந்து இழுத்தத்தை பார்த்துட்டு அவ கொண்டு நினைச்சுக்கிண்டு எடுத்துக்கூடிய மாங்கிறாளா மல்லிப்பூ வச்சு வந்திருக்காளா மல்லி அரும்ப தொடுத்து தலையில வச்சுருக்காளா உயர்ந்த பட்டுப்போட கட்டின் இருக்காளா இந்த திருடறதுக்கு சில அம்மா இப்படிலாம் மன்னிட்டு வருவாள் அலங்காரம் அது மாதிரி வந்திருக்காள் குழந்தையை திருடவுகள் சுவாமியை வந்து எடுத்து தஸ்மிங் தனம் துர்ஜகம் ரெண்டு பேரும் சிரிதா அவளால சந்தோஷப்பட்டு இருந்தா அப்புறம் கதையும் வேலை காக்கணும் இல்லையா அதுல பாவத்தும் அப்படித்தான் இருக்கணும் எல்லாம்தான் இருக்கணும் எல்லாம் இருக்கா சிரிக்கின்றா முடியுமா துர்ஜரவீர் ீதியம் அதுல தடவி இருக்கிற விஷம் இருக்க அது ஜெரிக்காத விஷம் அப்படிப்பட்ட விஷத்தியை கொண்டு வந்திருக்காள் ஆக சுவாமி வாக்கில வச்சாள் சுவாமி எல்லா குழந்தைகளும் என்ன பண்ணும் ஒரு கையாலதான் ஸ்தனத்தை பிடிக்கும் இன்னொரு கையால இன்னொரு ஸ்தானத்தை பிடிச்சிட்டு இருக்கும் வேற குழந்தையை கொடுத்து விட்டு அதுக்கு பயம் இங்க சுவாமிக்கு அந்த பயம் இல்லை என்ன இதுக்கு போட்டி குத்துணும் வரப்போறதில்லை அதனால ஒரு ஸ்தலத்தை ரெண்டு கையாலையும் ரெண்டு கையாலையும் பிடிச்சிந்து வரம கோபத்தோடு கூட சுவாமி ஒருஞ்சினாலாம் எதை உறிஞ்சினான் அவருடைய பிராண நீ விட்டானாம் பிராணை சமம் அவடனே போரும் போரும் நாளாம் இன்னமே பிரபாஷி ஜீவர்ம சுவாமி அவளுடைய தனத்தை உறிஞ்சின உரிஞ்சியல் அவளுக்கு ஜென்ம சஞ்ச பார்க்க முடிவிட்டாள் சாமுஞ்ச முஞ்சாமி பிரபாஷினி ஜீவர்மணி பிரசின்ன காட்சிபதி உடனே சுவாமி உள்ளது உயிர ஒழுங்கி அவள் உயிர் போய்விண்டாளாம் பூபால பகவத் சாரூபியத்தை அடைஞ்சிட்டாளா பூத்தனை உலகத்தில் இருக்கிற குழந்தைகளை கொன்ன மகா ப்ரூணகத்தி மன்னினவளவள் பகவான கொலனம்னு வந்தவள் அவள் கட்ட எண்ணத்தோட ஸ்தனத்தை சுவாமிக்கு கொடுத்து கஷமத்தை அடைஞ்சிட்டாளாம் அப்படி இருக்கிற போது ோ அம்மா கொடுதா போல க்ரீரத்தையும் அவனீதத்தையும் தீயம் கொண்டு அந்த பக்தீன பண்ணின பதி காக்கணமா இப்படி தாபத் கொல்லணும் விஷத்த கொண்டு கொடுத்த பூதனே அடஞ்ச பக்தியோட கூட நவநீட்டத்தையும் தயிரையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினாலே மாதாவே அவளை சொல்லி காக்கணமாள் ஒரே ரூபத்தோட ராட்சசி ரூபத்தோட விழுந்திருக்காள் மயில் கணக்கா கூப்பிட்டு அந்த சரீரம் சுவாமி அவ கீழே விழுந்த உடனே மாரில விளையாடிட்டு இருக்காள் விழுந்த வேகத்துல எத்தனையோ கீழே விழுந்திருக்கு பதினாயிரம் லாரி ஏத்தலாம் விழுந்து கிடக்கு இந்த சத்தம் வந்து நந்தகோபுலம் முழுக்க ஓடி வந்தது ஓடி வந்து பார்த்தா இவ கடக்காசி கிரீடம் சுவாமி சிரிச்சி விளையாடு என்று கால் அவள் மார்புதே அவள் மார்புனா மவுண்ட் ரோடு மாதிரி இருக்கு இயற்கையாவே தர்ம புத்தி உண்டு குடும்பத்து வாசனை எல்லாம் சேர்ந்து நல்ல குடும்பம் நல்ல அஸ்திக குடும்பம் அம்ம எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வண்டி வாழங்க புதுக்கோட்டையில போனா ஆத்திரி போடுறதாங்க பூஜை பண்றது இப்ப ஒரு சத்திய வாழ்க்கை துர்கைக்கு நிறைய செய்யணும் அதே மாதிரி கும்பாபிஷேகத்தையும் ஆரம்பிச்சுடணும் சீக்கிரமா பெரிய கும்பாபிஷேகம் கைலாசம் தான் சைத்ராமியர் வாழ்ந்து அவர் நேத்துக்கு வந்து பார்க்கணும் ரொம்ப சிவதர் வாழ்க்கை அவன் தோறாம நித்தியம் சிவதர் வருஷமா நான் சொன்னேன் பண்ணுங்க நம்பி பண்றா நான் எதை சொல்வேணும் பண்ணுவாள் அவன் இப்ப ஒரு பதினாயிரம் ரூபாய் செலவு செலவிப்பாள் ஏன் சொன்ன மாட்டாள் வச்சு நடத்தினாள் நம்பிக்காக ஆச்சரியமா நடத்தினாள் ராம பிரதிமையை பார்த்தா அப்படியே அயோத்தி மாதிரி அப்படி சொன்ன பிரதிமையை மகாபுஷாலியான குழந்தையா பிறந்திருக்கேன் நம்பி தம்பி செஞ்சாள் அவெல்லாம் வந்து ஆத்மமான பரிபூர்ணமான நம்பிக்கை அவன் சிவதர்சனம் பத்து பன்னெண்டு வருஷமா நான் சொன்னேன் சிவதர்சனம் விஷ்ணு தரிசனம் நித்தியம் ரெண்டு காலம் பண்ணுவோம் உங்களை ஒன்றும் பண்ணாது டாக்டர் ஆசிரியப்படுறான் சௌராம போய் பண்றாள் நித்தியம் சிவதர்சனம் விஷ்ணு தரிசனம் அப்படின்ட்டு இருக்காள் இது மாதிரி சிவதர்சனம் எல்லா ஊர்லையும் பண்ணலையேன்னு வருத்தப்படுறேன் அவன் ஆலயம் விஷ்ணுவாலயம் மங்களமா இருக்கு நேற்று போய் பார்த்தேன் ராமனும் வரதராஜனும் ஜொலிக்கிறாள் பரமேஸ்வரன் இங்கே ஹரிஹர அக்ரே ஹரிகி ஹரஷ்ட மகாபாரதத்துல இந்த அக்ரஹாரம்ங்கிறதுக்கே அக்ரத்துல ஹரியும் அண்ணன் ஹரணும் அப்படி இருக்கிறதுக்கான் அக்ரஹாரம்னே வேணாம் அப்படி அவசியம் விஷ்ணுவாலையும் சிவாலயம் இருக்கணும் கிராமத்துல ஆலயம் மேல போக போகத்தான் குடும்பம் மேல ஏறுமா ஆலயம் செருக்கப்படாது அது விருத்தி ஆகணும் மருந்துகிறது எல்லாம் சுத்தமா அங்க ஆராதனை நடக்க நடக்க மகா போய் தீபாராதன பார்த்துட்டா அப்புறம் ஜென்மா இல்லைன்னுடா அசத்தியம்பிரவீமி பரலோகஹிதம்பிரவீமி சாரம் பிரவீமி உபனிஷத் பிரவீமி மகாபிரதோஷம் ஆமா மகாப்பிரதோஷே சிவமர்ச்சையை தான் மகாப்பிரதோஷத்திலே பரமேஸ்வரன் ஆராதிக்க வேண்டிய ஒரு ஜென்மா தேசம் இதெல்லாம் நம்ம கிடைச்சிருக்கு கிடைச்ச போது விடவே விடாது அதை நல்லா அழகா இப்படி பூத்தனை பூத்தனா சும்பாரன் சொன்னால் சங்கடாசுரபஞ்சனஞ்சு சொன்னால் தீனாவர்த்த மோட்சம் சொன்னால் கர்காச்சாரியால வசுதேவர் அனுப்பிச்சார் கர்கரை வாத்துக்கு வாத்தியார் தங்காத்து குழந்தை அங்க பிறந்திருக்கே நம்மாத்து வாத்தியார்னா நாமகரணம் பண்ணி வைக்கணும் அப்படி தோணும் நம் மாத்து வாத்தியார் பவித்திரம் தோணும் அதனால கர்கரை போய் நீங்க நாமகரண ரகசியமா நந்தகோபுர் கூட தெரியாம பண்ணிட்டு வந்துடுங்கோன்னு அனுப்பிச்சார் வசுதேவர் அவர் அங்கே இருந்து வந்தார் வந்த உடனே என்ன நினைச்சாரா நந்தகோபுர் சுவாமியே வந்துட்டுவா நினைச்சாரா புரஸ்ஸம் சுவாமியே வந்துதான் நினைச்சு பூஜை பண்ணினாளாம் பூஜை பண்ணி என்ன சொன்னாளா மகத்விச்சல நேனச்சேத மிஸ்ரேய கல்பத்தே மகான்கள் தாங்கள் இருக்கடத்தை விட்டு நாங்கள் இருக்கிறதுக்கு வரணும்னா இது ஏதோ பெரிய கஷேமம் இருக்கு எங்களுக்கு வீட்டுக்குள்ள ஆம்சிட்டு வழியில போக முடியாத நிலையில எத்தனையோ தைரியம் மனசுல தாபங்கள் அப்படிப்பட்டவனுக்கு மகான்கள் தாங்கள் இருக்கிற இடத்தை விட்டு எங்க வரணுமே ஆனா நிஸ்ரேஷாரோ பகவன் கல்பத்தே ஏதோ பெரிய மாட்சேமம் இருக்கு சொல்லிவிட்டு பாலையோ அணையோகோ பிரம்மன் ரெண்டு குழந்தைகளுக்கும் உங்க வாக்கால நாமகரணம் அவர் நாமகரணம் இருக்குலத்துக்கு ஆச்சாரியும் உமக்கும் உலகம் தெரியும் கம்சன் எட்டாவது பிள்ளையா இருக்கணும்னு சந்தேகப்பட்டு இருக்கான் நாம் வந்து நாமகரணம் பண்ணிவிட்டா அவன் சந்தேகப்படுவான் புத்திருக்கும் கோபுர ஜெயந்தேஸ்மின் ரசி என்னை சேர்ந்த பந்துக்குள்ள கூப்பிடல ஆமா நான் என் குழந்தை யசோதே உள்ள உட்காடுறோம் உங்க மடியில வச்சு உங்க வாயால வலது காதல என் குழந்தைக்கு ஒரு பேரு பலராம சுவாமிக்கும் கோபாலனுக்கும் பேருட்டு அப்பா இந்த பிரபுக்கு எத்தனையும் ஆயிரம் நாம இருக்கலாம் ரூபானிச்ச சுதசியத்தை எத்தனை பேரு எத்தனை ரூபம் நான் எதை சொல்லுவேண்டா என் பிரபுக்குன்னு கோபாலனுக்கு நாமகரணம் மகா புண்ணிய சரித்திரம் போவோம் உடனே சத்யோபாசனம் ஆகி மணிக்கு ஆச்சரியமான வாலலீடே கோபிகா கீதம் ராசக்கிரீடே அக்ரூராகமனம் ருக்குமி கல்யாணம் முதலி மகாபுண்ணிய சரித்திரம் பாகவத மங்களம்னு சொல்றது பாகவத மங்களம் தான் சொல்றது சமாப்தின்னு சொல்றதில்லை அது பெரிய பரவ மங்களமா அப்படிப்பட்ட மங்கள சரித்திரம் ராத்திரி ோ விஷ்ணுவிலாசி ஜெயமுதும் விடம் வித ஜிாசுமீலசு நம பீவதேஜீவனஸ்மகீகாந்தமாதிரி சதுஸ்வாமிஜேஸ்வ விஷே ரவிஷேசாரமோ முஷே புரரிவோ வாங்கி மாயுஷே கம்பாதிமுப்பேயுஷே கவயதா ஜிஹ்வா குடிமுஷே ஷே நமோஸ்து சை பரம் ஜோதிஷே சந்திராபீடா சஞ்சலா குந்தாநாந்தலோத ீபய காலகிரா கல்வல்லீமுகாச்சனா காஜஸ்து ச ம குரீ காஞ்சீ விஹாரசிந்திர சதாஜ பரம்பா பசுபத்தைணி राजते ஜன்வையாேஸ்வராமாயிருஷ்யூரோவாரிமோ சோ மேனகம் पुत्रेति சத்தியீமிர்தேதமேதன் பாத்திர ஆயு देवकी கிருஷ்ணாசுகீ நந்த நந்தோப்பகோவிய நமோ நம நம பங்கஜநாஜ நலி நம பங்கஜ நேராய நமஸாஹ் கோதி வாழ்பேன் மந்திர பரமான மாதவ பரமானண அஸ்மாரியராஜசோஸ் பதிலராஜீஷாதிபமன்விடமந்தே ஷாஸ்துலிர் யசோதைத்தமோக பரமானே ஜன்சமம் மாநுஷே ரொம்ப கவிப்பட்டதான மனுஷியஜன்மையை அடஞ்சே தர்மத்து உபதேஷம் பண்ணுவதற்காக கிருஷ்ணாவதம் தர்மந்தான் ரட்சிக்கும் என்ற ஒரு வாஸ்தவத்தை நமக்கு சொல்வதற்காகவே பகவத அவதாரம் சுவாமி அவதரிச்சு கீதையை உபதேசம் பண்ணதுனால தான் இன்னும் சாதுக்கள் தைரியமா வைதிகமான கர்மானுஷ்டானங்களை பண்ணி சித்தசுத்தி துவாரா கஷமத்தெல்லாம் அடைஞ்சிட்டு இருக்காள் சுவாமி அவத்தரிக்கலாம் ரொம்ப தாறுமாறா போயிருக்கும்லாம் சமீபத்தில் பகவான் அவதரிச்ச ஒரு பெரிய பாகியம் தான் நமக்கு இதை ரட்சிப்பதற்காகத்தான் சுவாமி அவதரிச்சான் பிரம்மணோ குத்தியை பாரதத்திலேயும் சுவாமி கிருஷ்ணாவதாரம் அப்ப பண்ணலாம் வேதங்கனங்கள்லாம் இருந்திருக்காது பிரம்மண்ய தேவனாய் சுவாமி அவதாரம் பண்ணி பிரம்மண்ய தேவ இதமான பேராம் சுவாமிக்கு அப்படிப்பட்ட பகவானுடைய சரித்திரத்தை பிரம்ம நிஷ்டால் கங்கா தீரத்தில் பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ணிட்டு வராள் கிருஷ்ணாவதாரம் சொல்லி நாமகரணன் சொன்னாள் சுவாமிக்கு பேரிட்டாளா பலராம சுவாமிக்கு சங்கர்ஷன் பேரிட்டாளா சங்கர்ஷனன் எதுக்காக பேரிட்ட காரணம் சொன்னாள் கர்கர் கர்கரை பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டாள் ஏன்னா கர்கர் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கா அந்த கிரந்தத்தை ஒருத்தம் படிச்சா முதல் ஜென்மாவில் எப்படி இருந்தா அடுத்த ஜென்மாவில் எப்படி இருந்தான்னு சொல்லிவிடலாம் அப்படிப்பட்டவாள் எங்காத்துக்கு வந்த இளைஞர் ஜோதிஷாமயனம் சாட்சாத்ரிமதீந்திரியம் பிரணீதம் பவதாயே குமான்வேத பராவரம் குமான்வேத பராவரம் போன ஜென்மாவில எப்படி இருந்தா அடுத்த ஜென்மாவில் எப்படி இருக்க போறான் இந்த ஜென்மாவில எப்படி இருக்காங்கிறத பத்தி சந்தேகமே இல்லை அவ்வளவு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காள் மகன்கள்லாம் மனுஷ ஜாதகம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காள் அவனை அவனுடைய குணங்கணம் எண்ணம் எல்லாத்தையும் சொல்லிப்பிடலாம் அப்படி ஒரு கிரந்தம் வருஷ பே ரவி கிரே லக்னத்துல பிறந்தவன் நின்னதுங்கிறாள் சொன்னா சொன்னதுதான் அது ஒன்றும் தப்பாதது இவை ஏதாவது பொய் பித்திராட்டமா மாத்தி கிட்டி வச்சுருக்கலாம் ஜாதகத்தை பொய்யா பண்ணி வச்சுருக்கலாம் அல்லது தெரியாதனமா எழுதியிருக்கலாம் நாயகிகை தெரியாம அதனால தப்புமே தவிர்த்து ரிஷிகள் சொன்னது தப்புவதில்லை அப்படி இல்ல இந்த புத்தகங்கள் எல்லாம் இருக்குன்னு கூட இனிமே தெரிஞ்சுக்க முடியாத காலம் வந்து விடுவோம்னு பயமா இருக்கு இப்படி எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு இந்த கிரந்தங்கள் எல்லாம் நம்ம பெரியவாள்லாம் கையால விழுதி கீழி வச்சு அப்படி சிரமப்பட்டு படிச்சு அப்படி ரச்சிச்சு வச்சிருந்த கிரந்தங்கள்லாம் இனிமே இந்த புத்தகங்கள் எல்லாம் இருக்குமா அப்படியேதான் அங்கேயாவது புத்தகம் கிடைச்சது அதை அர்த்தம் தெரியுமா அவ்வளவு கவலையில் வந்திருக்கு நம்ம சாஸ்திரங்களுக்கு ஒரு ஒரு அம்சங்களுக்கும் கவலை தான் இப்போ வேதத்தை தொட்டால் வேதத்தில் ருக்வேதம் இன்னமே இருக்குமான சந்தேகமாக இருக்கு சாமாக்கு கவலையாக இருக்கு யஜுர்வேதத்துக்கும் கவலை வந்துட்டு அசரவண வேதம் ஏழு குடும்பம் இருக்காள் மலையாளத்தில் வந்து பாராயணம் பண்ணாள் ரொம்ப அழகாக சொல்றாள் ஏழு குடும்பம் இருக்காளவா இன்னும் அதை அசரவண வேதத்துக்கு பிராமணம் கிடையாது கவுசிக்கு சூத்திரம்தான் பிராமணம் ரிஷியே வந்து அதுக்கு பிராமண மாதிரி சூத்திரத்தை எழுதி விட்டாள் இப்படி எல்லாம் வந்து நம்ம பெரியவாள் பண்ணினவா கருத்தர் அவ வந்து ராமகிரணம் பண்ணி சங்கர்ஷன் பலராமனுக்கு பேரிட்டாரா பலாதிக்காத் பலம் பலம் இது ரொம்ப பலிஷ்டரா அதனால பலம்னு பேராக்களுக்குள்ள சண்டை பூசல் வந்தா செவத்து விடுவாராம் உத்துவம் கொண்டு அதனால சங்கர்ஷன் பேரா நாம் வந்து இந்த கோளாறு கருப்பா இருக்கு கண்டுபிடிச்சது கண்ணு வாண்டாம் சொல்றது வாக்கு சாப்பிடுறது நாக்கு எடுக்கிறது கை இந்த நாக்கு தெரியுமா கருப்பு ரூப பரிஜானம் உண்ட கிடையாது கண் உண்ணத்தை போய் இது அண்ணாங்கிறது நான் சாப்பிட மாட்டேன் நான் பார்த்தேன் கருப்பா இருக்கு நான் சாப்பிட மாட்டேன் நீ பார்த்த போது பார்த்தவங்க வரே சாப்பிட்டவங்க சாப்பிட்றவங்க வரேன் எடுக்கிறவங்க வரே எல்லாம் நான் சொல்வதே இதெல்லாம் இந்த இத்தனை குளங்களை போட்டு பண்றது இந்த சங்கர்ஷனம் சங்கர்ஷனம் பாசனம் பண்ணாதான் அம்பாவும் போகும் இல்லாம சரீராதிகளிடத்துல அகமஹம்னு தோணும் ரொம்ப கடினமான அக கொஞ்சம் மத்தியம ரீதியில் இருக்கிறவனுக்கு மனையதம் எண்ணம் வரும் அதுவும் சரி தப்புத்தா மனையதம்னு எண்ணம் தப்புதா உதாசீனா இருக்கணும் இப்ப இந்த மேடை அடிச்சா எனக்கு வலிக்குமோ அது மாதிரியான பாவனை அது சரம சரீரத்துலாம் வரும் கடைசி சரீரம் வந்தவனுக்கு தான் தேகஞ்சனஸ்வரமேதமத கல்லு பிடிச்சு மதம் உயிரினவனுக்கு இடுப்புல வஸ்திரம் இருக்கா தோல்ல உருமாலை இருக்கான்னு தெரியாதான் அது மாதிரி சரம சரீரம் வந்த ஜானிகளுக்கு சரீரம் உட்கார் இருக்கா நடக்கிறதா இருக்கிறதான்னு தெரியாதான் பசியமமஸ்வரம்சாாஜபேதம் வாசோயா கையை ஒட்டிப்படா அவித்தர்ணன் சதாசுபிரமேந்திராவட்டி கையே அவித்தர்மன் சாய் புகுமி பேரு நம்ம காதில கடுக்க இல்லாதவனுக்கு அவித்தகர் பேரு இந்த சாய்புக்கு இருந்த பேரு இப்ப எல்லாம் பாகிஸ்தானா ஆயிடுது கைய விட்டு விட்டாள் என்ன இவா அவுத் வந்தா தி அவன் பத்னியோட கூட தேர்ல உட்காந்துட்டு கோஷா விதறக்க வந்துட்டாளிவா காட்டுல ஒரு பங்களாவிலிருந்து கோடை நாள்ல ஸ்தமனத்துக்கு ஆத்துக்கு பரபரம் அரவணைக்கு துருஷ்ட ராஜ்யம் போ அவன் நல்லவன் என்னமோ போறாத காலம் உதறக்க வந்துட்டார் கௌகீனம் இல்லாமேன்னு கத்தி எடுத்துன்னு அவர் கையை போய் வச்சு விட்டான் கை கழு விழுந்துடுத்து அவர் பாட்டுக்கு பேசாமல் போயிட்டார் அப்போ இவனுக்கும் அந்த அவனுடைய மனைவிக்கும் சந்தேகம் வந்தது என்ன வெய்யப்போட இல்லையே சண்டைக்கு வெளிலயே பேசாமல் போறாருன்னு திரும்பி பார்த்தா இந்த பங்களா கதவு பூட்டிருக்கு இவர் உள்ள நிற்கிறார் ஜென்னல் ஒழியா பார்த்தா அவர் உள்ள நிற்கிறார் அந்த சாது உள்ள நிற்கிறாரேன்னு சொன்னாள் அந்த துருஷ்க ஸ்ரீ அப்போ சொன்னா இருக்கேவினடி இருக்கு உள்ள இருக்கா திரும்ப பார்த்தா உள்ள இருந்தாள் ஆறும் மகன்களாத்தான் இருக்க உடனே ஓடி வந்து கதவை திறந்து கையெடுத்து போய் நான் பத்தினீங்க நமஸ்காரம் பண்ணினா ஆற ஒட்டினாள் உங்க கைய ஒட்டினாள் எனக்கு எதிராக கையை எழுதுறா ஜவனோதா எனக்கு எதிராக கால எது கையெதுன்னு கேட்டாள் ஒன்லிது சங்கோஷ பாசனம் பண்ணணும் அதனாலையும் பல்ராமருக்கு சங்கர் கிருஷ்ணனுக்கு வந்து மனசு ஆகம் பண்ற தெய்வம் அதனால கிருஷ்ணன் உன் குழந்தைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்கு நான் எந்த பேரை வைப்பேன் எனக்கு தெரியலே ஆனா இந்தி பிராகம் வசுதேவாத வாசுதேவை முன்பு ஒரு சமயம் வசுதேவருக்கு இவன் பிள்ளையா பிறந்தான் முன்புன்னா இப்ப போன வருஷத்துலயா போன மாசத்துலையா இல்ல போன ஜென்மாவிலியா புரியாம அப்படி சொல்லிவிட்டாள் அதனால வாசுதேவ் எல்லாரும் சொல்லுவார் நீ இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் நின்று கூட்டா அப்ப என்ன நினைச்சாரு நன்றிதோ பண்ணார் என்னமோ மகான்களுடைய ஆசீர்வாதம் தம் மேல மூட்ட மூட்டையா வந்து உட்கார்ந்துட்டா போ நினைச்சாலா நந்த பிரதிதோ மேனே ஆத்மானம் பூர்ணம் ஆசிஷான சகல பாக்கியங்களும் தனக்கு வந்துட்டா போல நினைச்சாலாம் பெரியவாள் வந்து ஆசீர்வாதம் என்னத்தை அப்படி வந்த கோபுரம் இல்லாம பகவான் வந்தங்க வந்து அந்த சந்திபானம் பண்ணி தவிழ்ந்து விளையாடுவாளா அத்தனை சித்தத்துல மைத்ரி கருணை முதித்தே உபேட்சை முதலியே குணம் இல்லையேன்னா பகவானங்க வந்திருப்பாடோ தஸ்மீ நமந்தி பூதா நிம்னம் ஆபயஸ்வயம்னா சுபாச்சாரியா சந்தோஷப்பட்டால் தர்காச்சாரியால் போறது எப்போதும் தான் போற வழக்கம் பதினாயிரம் கோபிகள் கூட கூட வருவாள் முனனா நதிக்கு ஸ்தானத்துக்கு போனாள் பதினாயிரம் கோபிகள் கூட வராள் சுவாமியை கீழே உடம்பு வச்சு ஸ்நானம் பண்ணினாள் யசோதே அப்ப கோபிகள் ஜாட ஜாடையா சுவாமியை பத்தி குத்தஞ்சொல்ல ஆரம்பிச்சாலாம் என்ன என்ன சொன்னாள் ி அத்தி கல்பிதையோ மக்கா நோட்சே விஜதி சேதி நாதினாபே சிதோஷாய என்னடி நம்ம ஊர்ல இப்போ திருட்டு பெருட்டெல்லாம் அதிகமாயிட்டு தெரியும் நாளா ஒரு கோபிகை வந்துருந்து இன்னொச்சி தெரியாத போல என்னடி நாளா யாரோ தெரியலே ஒரு காலம் அக்காலத்திலே மாடு சிறப்பதற்கு முன்னாடி கண்ணூட்டி எல்லாம் அவுத்து விட்டுட்டு போயிடாண்டின்னாலா அவெல்லாம் கோசனாள் முன்னாலே கோக்கல சனமா நினைச்சவாழ் சில பேர்கள் தபஸ்தனமாக நினைச்சவாழ் சில பேர்கள் வித்யாசனால் சில பேர்கள் கீர்த்தி அதனால சனத்துவம் நான் ஜாதிஹி தனத்தும் ஜாதி இல்லையா பாதக சங்கிரகத்துல போய் இந்த தனத்தும் ஜாதி இல்லை இப்படி பல பல பேர்கள் பல விதமான தனத்தை நினைச்சிருந்த காலம் அவெல்லாம் கோத அந்த கோகுளம் முழுக்க அந்த அந்த கோகுளத்துல கண்ணுட்டிகளுக்கு எல்லாம் ஒரு ராத்திரியும் பசு இருக்கும் எல்லாம் இந்த பெரட்டாசியர் பிசியில கண் போட்டுவிடும் கண் போட்டா அந்த க்ஷீரத்தை கலந்து கொண்டு போய் நகரத்துல வியாபாரம் கன்றுகளுக்கெல்லாம் மண்ணு நாளை எடுத்துவருகி வைப்பாள் ஒரு படலை கட்டி வச்சிருப்பாங்க அந்த மாட்டுக்காரனுக்கு எந்த மாட்டுனுடைய கண்ணுட்டியும் தெரியாது அதுக்கு தெரியும் தங்கம்மா அது என்ன எந்த காலேஜில் பிடிச்சது மாசாரம் நாள் பீஷ்மர் அவன் ஒரு ஜடமான கர்மா போய் ஜென்மாந்திரத்துல என்னமா அவனை போய் பிடிக்கும்னா சரி காலேஜில் படிக்காத ஒரு கண்ணுட்டி அம்மாவை கண்டுபிடிச்சு போடுறதே பிறந்த நிக்கே என்ன சொன்னாள் அப்படி போய் பிடிக்குமா நான் கொஞ்சம் பண்ற சாதங்கத்தங்க அப்படித்தான் போய் சேர்றான் நம்ம அப்பா அம்மாவுக்கெல்லாம் தெரியவாளுக்கு ஏவம் சாத்தாந்த உத்திஷ்டம் மந்திர பிராபயத்தே பித்ருன்னா மந்திரம் கொண்டு போய் தடுறதான் கண்ணுக்குட்டி மாட்டா போல அப்படி கண்ணுட்டி எல்லாம் யாரோ அவுத்து விட்டு ஒரே அடியா பதினாயிரம் கன்னூட்டி ஊற்ற போது சத்தம் கேட்கிறது ஏதாவது அரைச்சேர் கால்ச்சேர் கரப்பும்னு அங்க போய் மண்ணாடுறதுக்குள்ளே இங்க கொல்லவையா கண்ணுட்டியை விட்டு விட்டுட்டு உள்ள வந்து நல்ல வண்ணை தயிர் பால் ஒருவர் அடுத்து சாப்பூர் ஆண்டி திருடினாளாம் அப்படியானா பெரிய ஆளோடின்னு காட்டாளாம் ஒத்தி சின்ன பையன் உயரக்க உரிய இருப்பதை என்னமா சின்ன குழந்தை நாள் எடுக்க முடியும் கல்பி திருட்டுக்கு ஒத்தாசியா என்னென்ன காரியம் வருமோ அத்தனை பண்ணி வச்சிருக்காண்டி கையில் சாதனம் இருக்கு அந்த பயலுக்கு புண்ணியம் பகவான் வர முடியாது இல்லாம எங்கேயாவது குதிரை போடுற இடத்துல வேறிய வெங்கால் படும் திருத்தருங்க பரமாத்மா மேல ஏறி உட்காடுறதாம் மேல சட்டி வெட்டலன்னா கையில் ஒரு தண்டத்தை வச்சுன்னு அடியில் ஒரு தட்டு தட்டுறதான் அப்படி தாராபாத்திரம் மாதிரி எப்படி ஒழுகும் சுவாமி ரெண்டு ஹீம் வச்சுன்னு குதிரை போட்ட பையன் கிருஷ்ணா என்ன மறந்து விடாதே சுவாமி அதுக்காக என்ன பண்ணுவாள் பிரம்மா எனக்கு சுயம்புவம் தரப்பியாமின்னு தர்ப்பணம் கொஞ்சம் இப்படி விடுவார் இந்த பிரம்ம தீர்த்தத்தாலே முழங்கை வழியும் அந்த பையன் குதிரை போட்ட பையன் குடிப்பான் அவங்க ரொம்ப பயங்க குடிப்பான் இவனுக்கு தயிர் பாலு முரு வண்ண இதெல்லாம் சுவாமி கொடுக்கிறது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்த ஆனதுக்கப்புறம் ஜன்னல் வழியா கை நட்டுமாம் ராமாவதாரத்தில் உத்தாசம் பண்ணின மர்க்கட்டங்கள் அதுக்கெல்லாம் பிரிச்சு கொடுப்பாளாம் சுவாமி உருண்ட உருண்டையாய் அதுகளும் போரும் திருப்தாலா போட்டாக்க பேசாம போக்கூடாத சுவாமி அதுகளும் போரும் நாம் இனிமே சாப்பிட மாட்டோம்னா கையில் இருக்கிற தடியால் அந்த பானையை தூள் தூளா உடைச்சு போடுறதான் உடைச்சு போடுறதா ஏன்னா இந்த பழம் பானையெல்லாம் உடைக்க வந்தவனவன் இந்த பழம் பானைரம்பா வசந்தம் புரியா புரிய நஸ்பிருஷதான்னு இந்த சரீர அபிமானங்கள்லாம் நமக்கு போய் மறுபடியும் அம்மா வயசுல திரும்ப திரும்ப இந்த சட்டையை போத்திக்கிண்டு வராம இருக்க முடியாது பண்ண வந்தவனவன் அதனால இதை உடைப்பாளாம் உடைச்சுப்பிட்டு இப்படி எல்லாம் பண்றான் எந்த ஆத்திரையாவது உள்ள போட்டு கீட்டு போட்டி உள்ள பூ ஊட்டி வச்சிருந்தாக்கே என்ன பண்ணி போடுறான்னு தெரியுமா அந்த ஆத்தும் பேர்ல கோச்சுக்கிறானாம் திரவியால வீட்டும் பேர்ல கோச்சுக்கிறானாம் வீட்டும் பேர்ல கோச்சுக்கிறதுனா என்ன அர்த்தம் நாள் உன் வீட்டுல தீ வச்சு போடுறேன் சொல்லிட்டு போறாளாம் சொல்லிட்டு போயிட்டு இன்னொரு காரியம் பண்ணிட்டு போடுறான் நாள் சுவாமி அந்த ஊர்ல குழந்தையா பிறந்த பிறகு வீட்டுக்கு வீடு குழந்தையா புத்துர்ல பட்டு இருக்கிற போய் நல்லா ரெண்டு தொடையும் பிடிச்சு நிரடிட்டு போயிடுறதாம் நிரடினா சுவாமி இன்னைக்கு அர்த்தபூர்த்தி இன்னைக்கு நிரடினா நிரடவு சக்தி பூர்த்தி மட்டும் அந்த பய மூச்சு அது மாதிரி பண்ணப்படுறதாம் அது மாதிரி குழந்தையா விட்டுட்டு போயிடுவதாம் இப்படி பண்றாண்டி யாரோ நாளாம் நன்றி இவ்வளவு சுத்தமா சொல்றியே நீ நேர பார்த்த யாருன்னா பார்த்தே நாளா பார்த்தா நீ கோச்சு போண்டாமோ நாள் கோச்சுண்டா சிரிக்கிறாண்டி கிரோஷம் கல்வி மோட்சன் விபதி நேதி இப்படி சொன்னதே யசோதிக்கு புரிஞ்சி வச்சு தன் குழந்தை எத்தான் சொல்றாரு பிரம்மனிஷ்டால ராஜா பிரார்த்திச்சால் சுவாமி பிருந்தாவனத்தில் என்னென்ன கிரீட பண்ணினாலோ அத்தனையும் சொல்லணும் என் ஜென்மா சபலமாகணும் பகவத் சம்பந்தமான பேச்சா நான் கேட்கணும் கடைசி காலம் ஜென்மா சபலமாகணும் மார்க்கம் புரியலேன்னு கேட்டாள் அதுக்காக சுவாமி வண்ணபால்மூர் சயிறு சிறிது எல்லாம் சொல்றாள் இதெல்லாம் என்னத்துக்கு சொன்னால் தோணும் கடைசியில பார்த்தா புரியும் என்னத்துக்கு சொன்னால்னு யோகிகளுக்கு கிடைக்காத ஒரு யோகம் கோபிகளுக்கு யசோதைக்கு தன் குழந்தைத்தான் சொல்றான்னு நன்னா தெரிஞ்சு போச்சா புரிஞ்சுறாள என்ன கொஞ்ச நாள் விடிகாலம் நாலு மணிக்கு குழந்தைய கிட்ட காணுமா என்னமோ அப்பாட்டப்படுத்துருக்கான்னு நினைச்சிட்டு இருந்திருக்காள் இப்ப இந்த கோபிகள் சொன்ன பிறகுதான் இவன் நான் போயித்தன காரியம் பண்றான்னு தெரிஞ்சு கரையில உட்காந்துக்கிற பகவான பார்த்து சிரிச்சாளாம் சுவாமி சிரிச்சனு கிழக்கு நினைஞ்சின்றாளாம் அவளுக்கு தோணியா ஏன்னா ஜீவனான புத்திரனை நேர எதிராத்து பையல கிள்ளி ரத்தம் வரத்த பாத்து விட்டு இப்படி கிள்ளி விடாம காத்து பைய என்ன கிள்ளவே இல்லைன்னு போய் சொல்றாங்க கிழம திண்ணில உட்காந்து இந்த ஒரு ஜீவனான புத்திரனை சொல்றான் பரமாத்மாவே நேர புத்திரனா வந்திருக்காள் நம்ம அத்யத்தப்படி ஜீவாத்மாவும் பிரம்ம்தான் ஜீவன் பிரம்மத்தனுடைய ஒரு அம்சம் தான் பகவானிடத்தில் வச்ச பிரேம மோட்சத்தை புத்திரதாராதிகளிடத்தில் வச்ச பிரேமையும் மோட்சத்தை கொடுக்கணுமே கொடுக்கலையே கேட்டுக்கிட்டாள் அதுக்கு பரிகாரம் சொன்னாள் இங்க பிரம்மபாவமானது ஜீவபாவத்தாலே ஆவருத்தமா இருக்கு அங்க ஜீவபாவத்தினால அனாவிரத்தமா இருக்கு பரமாத்மாவனிடத்துல பிரம்மம் அதனால இங்க அந்த அங்க வச்ச பிரேமே மோட்சஜனகமா ஆயிடுறது இங்க புத்திரதாரத்துல பிரம்மபாவம் ஜீவபாவத்தால ஆவருத்தமா இருக்கா ஜீவதோஷத்தினாலே அங்க ஜீவ தோஷம் இல்லையா பகவான புத்திரனா நினைச்ச அந்த சுவாமியின் இடத்துல இருக்கிற புத்திரபாவம் இருக்க அது வந்து ஜீவபாவத்தாலே ஜீவதோஷத்தாலே ஆவருத்தமா இல்லையே அதனால அங்க வச்ச பிரேமே உடனே மோட்சத்தை கொடுக்குறது இங்க புத்திரதார்கள் வச்ச மோஷத்தை கொடுக்கல பிரம்ம மறைக்கப்பட்டுவனுடைய தோஷத்தாலே அங்க அந்த தோஷம் இல்லைன்னு ரொம்ப அழகாக சொல்லிருக்காள் ஸ்ரீதர மாதிரி அந்த தீர்மானம் அங்கி கொடுக்க உத்தரவு முடியாது அவன் பார்த்தா ரத்தனங்கள் தான் உள்ள அற்றம் ஒரு சாத்தூ கூட சின்ன அர்த்தமா இருக்காது பெரிய அர்த்தமா இருக்கும் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எழுத மாட்டாள் அவதாரிக்கையில வச்சிருப்பாள் ஒரே அடியா அது இருக்கும் அவன் அப்படியே பிரதீக கிரகணம் பண்ணிட்டு அவதாரிக்கை சொல்லுவாள் அந்த அவதாரிக்கையில ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அப்படி ஒரே ஏரியா திவ்ய கிரந்தத்தோட பிரகாஷிக்கும் அப்படி அனுகிரகம் பண்ணின ஸ்ரீமத் பாகவதம் பரமாத்மா புத்திரனா வந்திருக்கான் அவனை வெய்யணும்னு தோணலையா அவன் பண்ற தப்புன்னு நல்லதுன்னு தோன்றுதான் பிரேமை ரொம்ப ஏறிப்போச்சு ஏன்னா பகவான் கஷ்டத்தை நம்ம கஷ்டம் வந்தா கூட சுவாமியை வெய்ய மாட்டோம் அன்பு ரொம்ப ஏறிப்போச்சு குழந்தை அடிச்சாக்கே சண்டைக்கு போறோமோ அது மாதிரி தான் போய் அடிச்சா வருமன் இருப்போமோ இங்க கோபிகை எல்லாம் என்னிக்கி கண் விழிப்போம் யாராத்துல வந்து அவன் திருடுறானோ அவ அப்படியே வண்ணையும் கையமா பிடிச்சி தொடையை வச்சு அணுக்கி யசோதையாட்டு காரியத்தை பாரு இத்தனை நாளா மாசக்கணக்கா எங்காத்து வண்ண முழுக்க நஷ்டமா இருக்கு அவன் இருக்கிறதால தான் பெண் சொல்றாள் கூங்கும் நினைச்சுக்கிறான் அது தெரியல பண்ணின்னு கூப்பிட்டாள் சுவாமி என்ன பண்ணினா பேசாமல் இருந்தாள் தெரியாது போல இருந்தாள் நித்திய மொழிகாலம் நாலு மணி அஞ்சு மணிக்கு போய் கண்ணூட்டிக்குன்னூட்டி அவுத்து விடுற வழக்கம் அன்னைக்கு அப்படி இல்லாமல் மேனல பரமாத்மா என்ன பண்ணினா அழகா ஆறு மணிக்கு மேல உதயம் ஆனதுக்கு அப்புறம் பதினாயிரம் வீட்லையும் பதினாயிரம் கிருஷ்ணனா போய் அழகாக வெள்ளம் ஒழுங்கிட்டு இருக்கா சுவாமி வரணும் மண்ணை எடுக்கணும் சாப்பிட்டு மாரில் வச்சு கையில் வச்சுட்டு இருக்கிற போது பிடிச்சு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காள் மண்ணை எடுத்து சாப்பிட்டு விட்டு நிறையா கையில எடுத்து மாரிலையும் அப்படின்ட்டு கையிலையும் வச்சு விட்டாள் போய் பிடிச்சாள் எல்லாருமா எல்லாரத்துக்கும் போயிருக்காள் எல்லாரும் பிடிச்சுக்கிட்டாள் எல்லாருமா சேர்ந்து பகவத் அபராதத்தை யசோதையிட்ட சொல்றதுக்காக வருஷ வருஷ வருஷையா பெண்கள் ஆனா பகவன் மாறினாலே ஒத்தியாவது இன்னொரு கோபிக்கை பார்த்து அங்க கிருஷ்ணன் இருக்கானே இங்க இருக்கானேன்னு கவனிக்கலையா கதாச்சன பிருதகு எல்லாருமாச்சேந்த வந்தாளா உள்ளே உள்ள வந்தாள் வந்தா நேர யசோத தயிர் கடைஞ்சிட்டு இருக்காள் உள்ளே தயிர் கடைகிறத பார்த்தாள் இமிந்து பார்த்தாள் குழந்தை எங்க பிடிச்சுக்கிண்டு பார்த்தா யசோதையனுடைய பக்கத்துல சுவாமி அப்பதான் தூங்கி விழுந்திருந்து தன்னியபானத்துக்காக மடியில போய் படுத்துக்கிறாள் திருஷ்டதந்திருஷ்ட அங்க இருக்கானே நட்டு கீழே புனிஞ்சு பாக்குறாளாம் பதினாயிரம் பெண்களும் காணுவாம் அத்தனை பேர்களும் வெட்கப்பட்டு ஆத்துக்கு ஓடினாளா யசோதை என சுமங்கலிகள்லாம் ஆத்துக்கு ஒடிஞ்சு வந்துட்டு ஒரு குங்குமம் கூட எடுத்துக்காம புறையில கூப்படியே போயிட்டாலும் அவன் திருடன் கண்ணன் வச்சவனே போன எல்லாருமா பேசிக்கின்றமோ நம்ம ஏமாத்தி உள்ள ஓடி போயிருக்கான் நாளைக்கு யாராத்துல வந்து அவன் திருடுறோம் கத்துவம் எல்லாருமே வந்து காவலிருந்து கூட போகும் அப்போ குதிச்சு அம்மாட்டை ஓடாமல் பார்த்து போய் இது ரொம்ப சரியான வழியின் நாள் சுவாமிக்கு தெரியாம இதெல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு இருக்காள் பரமாத்மா மறுநாளைக்கு ஒரே ஒரு ஆற்றுல ரொம்ப நல்லா இருக்குமா ஒண்ணு அவற்றுக்கு போனாள் வேற பாக்கி போகல அந்த ஆற்றுக்கு ரொம்ப போனாள் நிறைய தயிர் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உன்னையை கையில் எடுத்துக்கிட்டாள் ஒண்ணுங்கிறது மாறலையும் எடுத்து அப்படின்றாள் கையில் ஆயிடுதுன்னு சாப்பிட்றதுக்காக மாறல பிடிச்சிக்கின்ற அளவு கத்தினாள் என்னத்துக்கு கத்திரினாள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு கத்த கத்த போடாதீங்க என்ன அவனுக்கு துணிச்ச பாருங்கிற சுவாமிய பிடிச்சு தொடையில அம்மி கொண்டு போறாள் பதினாயிரம் காவல் ஜாக்கிரதையா இருந்து கண்ணுக்கு கண்ணா அப்படி கவனிச்சு போனாள் யசோதையிட்ட கொண்டு போய் காயமிச்சாள் உன் பிள்ளை பண்ற அக்கிரமத்தை பாருணன் டீ பாருள் துத்திரூபம் கொண்டு போன அம்மாவுடைய பிள்ளையா இருக்காளாம் சுவாமி எந்த அம்மா கொண்டு வந்துருக்காளோ அவ பிள்ளையாம் தத்ரூபம் அவள் பிள்ளையாம் என்னடி என் பிள்ளையாவதுன்னு முடிஞ்சு பார்த்தா இல்ல இத்தனை சொல்லாம பேசாம இருந்தான் அம்மா திங்கிறேங்க அழகி சாட்சி பாருங்க திருத்தா ஆச்சு போன எடுத்துன்னு வாசல்ல வந்தாள் என்னடி இது அவமானமா இருக்கேன்னா எல்லாருமா வாசல்ல வந்து பார்த்தா கிருஷ்ணன் உடனே மறுபடியும் திருப்பி உள்ளவர் ஆரம்பிச்சா ஜாக்கிரதை என்ன சுவாமி இப்படி பயந்து சுவாமி இத்தனை பாடுபடுத்தி விட்டாள் அதுக்கு மேல ஒண்ணு பனிராறு நாள் சுகுமார்கவி எல்லாருமே ஒரு தீர்மானம் பண்ணினாலும் நம்ம மாத்துல வந்து திருடினா கத்துவன் கத்தட்ட அவள் பாக்கி பேரெல்லாம் வந்து வாசல்ல நிறுத்திப்பான் இருப்பான் யசோதையும் மார்க்கம் அதே மாதிரி பண்ணினாள் வாசல் ஒண்ணு நிறுத்திட்டு நிறைய வண்ணை தின்னு இருக்காள் அவர் கவலைப்படவே இல்லை பண்றாள் அப்படி துணிஞ்சவன் போலீஸ்ல நியூசன்ஸ் சார்ஜ் பண்ணாட்டா தானே சரியா பண்ணிவிடுவானே பண்றத நின சி பரமா நல்லா திருப்தியா சாப்பிட்டு இருக்காள் வாட்டுக்கு மேலையும் கூப்பிட்டு வந்தாளா ரொம்ப கவலைப்பட்டு வந்தாள் சுவாமி சிரிச்சு வாழோட பேசிட்டு இருந்த பிரபு அம்மாவும் அப்பாவும் கிட்ட வந்த உடனே திருப்தியம் ியம் கோபிகளை பார்த்து சுவாமி சொன்னாலாம் எங்க அப்பா அம்மா பேர்ல ஆணையிறேன் என்னமே நான் இந்த மாதிரி திருடுறதுன்னே இல்லாம் என்னமே இந்த மாதிரி திருடுறதில்லை எங்க அம்மா பேர்ல ஆணையிடுறேன் இப்படி சொன்ன உடனே நந்தகோபுரம் அப்படியே குருகி போச்சா குழந்தை அப்பா அம்மா பேர்ல ஆணையதே என்ன ஆணை அன்பு ஆறோ அவர் இவனுக்கு ரொம்ப ஆறு வண்டி வாழோ அவர் ஆணை சொன்னபடி நடக்காம கஷ்டம் வந்தா இவன் கண் கலங்க கூடியவனா இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒரு மணியாவது ரோட்ல போற அந்த வண்டிக்காரன் அடகு வச்சுட்டு போறேன் நீங்க வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு சாமான கொடுக்க கொடுப்பனும் அப்பா அம்மா தான் நமக்கு பிரியங்கராள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேர்ல ஆணையிட்டுதேன்னு அப்பாவும் அம்மாவும் அப்படி உருகி போயிட்டாலாம் அம்மா அப்பா மனச அபகரிச்சு சுவாமி இப்படி சொல்லி அப்படியே நந்தகோபர் பிரமிச்சிருக்கிறார் யசோத கிட்ட வந்தாள் கூட்டூந்தாள் பூந்து பகவானை அதற்றா போல அபிநயம் பண்ணாலா அதான் கிட்டிகார்த்தனும் எதிர்காலத்து மாத்து குழந்தைங்க செண்டை வந்துட்டா உடனே பெரிஞ்சுக்கிட்டு மாத்து பயலுக்கு போடாது இவனை ரெண்டு விஷ போறோம் நீங்க உள்ள வாடிச்சு பாரு திடப்பட பண்ணிவிட்டு இந்த பயில உள்ள அடிச்சு போய் ரெண்டு பிஸ்கோத்தை கொடுத்துட்டா போறோம் அந்த பயம் சந்தோஷமா போடுவோம் எதிராக அஜ்ஞானம் தானே எல்லாம் அஜ்ஞானிதம் தானே இதெல்லாம் அது கொஞ்சம் அஜானத்துல தான் பிரயோகம் பண்ணாது சரியா போதும் என்ன பண்ணிறாள் யசோதே நாம் பகவான குலத்தையும் உலகத்தையும் ரட்சிக்க ஒரு குழந்தை வேண்டும்னு காட்டேனே இப்படி உலகத்துல திருடரத்துல முதல் திருடரை எனக்கு புள்ளையா கொண்டு கொடுத்தானே பகவான் இப்படி கோபத்தை அபிநயம் பண்ணாலா புத்தம் குலட்சிதாரம் ோரோமீயோத குலத்தீம் குலத்தீம் ரிகிக்கோர்லுன் பகவன் கடேநேபை புத்திய அபிதோ விபக அரவிந்த உன்ன புத்திரனா கொடுத்தானே பூனைகோரம் உலகத்துல திருடரத்துல முதல் திருடனான உன்ன கொண்டு வந்து எனக்கு பிள்ளையா கொடுத்தானே என்று கோபம் அபினீய் வாஸ்தா கௌஷிகலையாம் இப்படி கோபத்தை அபிநயம் பண்ணி சுவாமியே அதை அட்டினாலாம் கோபிகள் கிருஷ்ணன் அதை அட்டாதே எங்காத்தான் அப்போ ஓட்டம்னுட்டாலாம் அழிச்சுன்னு போனாலாம் சுவாமி இப்படி ஆணையிட்டாலே அப்புறம் திருடாம இருந்தாலும் நாள் அப்புறம் தான் ரொம்ப திருட்டு கடினமா போயிட்டு ரொம்ப கடுமையான திருட்டான் அப்புறம் சுவாமி கூட இப்படி பொய் ஆணையெல்லாம் பண்ணலாமோ நாள் சுவாமி அதுல ஒரு பொடி வச்சு பேசிருக்காரு யம் இன்னமே இந்த மாதிரி திருடுறதுலாம் நான் திருடுறது நீங்க எல்லாம் வந்து பிடிக்கிறது ஊற கூட்டுறது அப்படி எல்லாம் இல்லாம கண்ணுல மண்ணல்லி போட்டு திருடுறேன் அர்த்தமாம் ஏவம்யம் மருதனம் மூக்கொண்டு எல்லாரும் கதவை பூட்டிக்கிட்டு போக ஆரம்பிச்சுட்டா ஸ்நானத்துக்கு சுவாமி அப்புறம் தான் ரொம்ப நல்லா திருடினாலாம் ஒரு ஓட்ட சாவிய எடுத்துன்னு அடுத்தாத்து பையில கூப்பிட தான் அம்மாவோட நான் இனிமே ஸ்தானத்துக்கு வரமாட்டேன் எல்லாரும் என்ன வந்து அம்மா பிள்ளைங்களுக்கு பிரரியாசம் பண்றான் நான் உன்னோட வல்லே அம்மான்னு ஆனா சுவாமி அதெல்லாம் வேத வாக்கான்னு நினைப்பலாம் யசோதே சரினு விட்டாள் வாசல் ஒரு ஓட்ட சாவியை வச்சுன்னு சுவாமி விளையாடுறதான் எல்லாரும் ஸ்தானத்துக்கு யசோதையோட போயிருக்காள் கூப்பிக்கிடலாம் அடுத்தா எல்லாமும் பூட்டி இருக்கு அடுத்தாத்து பயில கூப்பிடறதான் என்னடா இன்னமும் பிரமாதமா விளையாடுற அம்மா எங்க போனாலும் பூட்டி பூட்டி சாவி எங்கிட்ட கொடுத்துட்டு போறாடா சுவாமி சொல்றான் அந்த பயல எங்க அம்மா மட்டும் கொடுக்கலையோங்கிறதா அந்த பையன் எங்கடா உங்க கொடுத்துருக்காளுங்கிறதான் இறப்புல வச்சிருக்காளேன்னு காட்டுக்கணும் அந்த சாவியில்லடா அந்த பூட்டு சுவாமி இப்ப திறந்துக்கிட்டா கேமனா அந்த பையன் இங்க வேறதான் உடனே இந்த பயல இவனையும் வேற சொல்றது அவன் உடம்பு வேர்க்க வேற சொல்றது தரக்க சொல்றது அவனையும் உள்ள அகிஷன் போறது கதவை தாபா போட்டுக்கிறது இந்த பயல ஒங்கி கன்னத்துல ஒரு அடி அடிக்கிறதான் என்ன என்னத்துக்கு நிரபராசி அடிச்சே கிருஷ்ணான்னு உள்ள இப்ப போய் வண்ண தயிர் பால் மோர் உனக்கு நிறைய கொடுத்து நானும் சாப்பிட போறேன் இது அம்மாட்ட சொன்னேன்னா இப்ப அடிச்சா போல மறுபடியும் இன்னொரு கணத்துல அடிப்பேங்கிறதுக்காக உனக்கு முன்னாடி சாம்பிடுன்னு சொன்னானா சுவாமி அந்த பையன் சொன்னானா கிருஷ்ணா அவ வியாபாரத்துக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சுடுறான் அம்மா பெருமிழ தயிர் பானியை அலம்பின ஜலமும் நெய் வைச்ச பாத்திர கஷண்டும் தான் எனக்கு கிடைக்குது நிச்சயப்படி நான் சாவி தரேன் எனக்கு கொடு அந்த பையன் ஓவிகளுடைய திரவியங்கள்லாம் இப்படித்தான் போயிடும்னே அவன் பையல ஏதாவது பண்ணி ஒன்று தெரிய போறது எல்லாத்தையும் இருக்கும் கதவு பூட்டினா ஒண்ணும் இருக்காது இதனால எல்லாச்சும் நாள் ஸ்நானத்துக்கு போற போதும் ராத்திரி படுத்துட்டு இருக்கிற போதும் கண்ணுட்டி அவுத்து விட்டு விடுவோம் குழந்தையை கள்ளி விடுவணும் தைரத்துக்கு திருடி விடுவோம் வண்ணையை திருடி விடுவணும் பால திருடி விடுவோம் ஸ்நானம் பண்ற போதும் உட்கார் இருக்கிற போதும் சாப்பிடுற போதும் தூங்குற போதும் கோபாலனுடைய ஸ்மரணமா அப்படி பகவானும் உள்ளே அப்படி உள்ள பார்த்துட்டாலா ஒரு யோகிகளுக்கு நித்யாக்னிஹோத்திரிகளுக்கு கிடைக்காத ஒரு பெரிய லாபம் பதஞ்சலி யோகசூத்திரத்தை அபியாசம் பண்ணி சித்தத்தை சுவாதினம் பண்ணிண்ட மகான்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாகியமா அப்படி கிடைச்சி போச்சான் அதுக்காக தான் சுவாமி இப்படி வண்ணபால தயிர் மோரம்லாம் திருடி அவளுக்கு இது மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் கிருஷ்ணாவதாரம் சுவாமி இப்படி இல்லாம பாலலியில புண்ணினாள் அந்த சரித்திரங்கள்லாம் சொன்னாள் விரும்ப நிஷ்டாள் உடனே ஏகதமான ஆச்சரியமான சரித்திரம் சொல்றேன்னு பிரம்மனிஷ்ட் சொல்றாள் ராஜாட்டே ராஜா கேட்டால் பிருந்தாவனத்துல மழை பெய்ஞ்சது போகும்னு எனக்கு சொல்லணும்னு கேட்டாள் அதுக்காக வருஷ ருத்து இருபத்தோரு விஷயம் வருஷத்துல வர்ணிக்க போறாள் இருபத்தோரு விஷயம் ஆறாவது கவியா இருந்தா கப்பல் விடக்கூடிய மழை பெய்ஞ்சது பிருந்தாவனத்திலே நந்த கோகுலத்திலேயும் சொல்லிவிடுவாள் தத்துவம் சொல்ல வந்த பிரபு பாதி சோகம் வஸ்து கதனம் பாதி அதுக்கு திருஷ்டாந்தமா தத்துவம் அப்படி இருபத்தோரு விஷயம் பிரத்யவாய் கிரகஸ்தான் பௌபூதி அக்னிஹோத்ரிகளுக்கு சமன் தான் அது அந்த காலத்தில் படுத்துட்டா தான் வடிகாலம் இருக்க முடியும் பிராணயம் பண்ண முடியும் லட்சுமி காந்தா வைத்தியமும் வச்சுக்கிண்டு அக்னஹோத்திரமும் பண்ணிட்டு அதெல்லாம் நல்ல புண்ணியம் இருந்தால் தான் அதெல்லாம் கிடைக்கும் வாபிதா ரொம்ப நல்லவாள் அந்த அன்னியிலத்தில் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சப்தாகம் சொன்னேன் உபவாசம் இருந்து காட்டா வாபித்தா ஹாரீரா அந்த வைதிக ஸ்ரத்தையில அவளுடைய தைரியம் இருக்க அதனால என்ன நோக்கிக்க நல்லா நடந்தது அவள் எந்த குடும்பத்துக்கு போனாலும் அந்த குடும்பம் க்ஷேமாயிருக்கும் அவள் சிலவும் தொட்டா அந்த குடும்பம் உருப்படுறதில்ல அப்படி சில கை அவள் எங்க போனாலும் க்ஷேமமா இருப்பாள் அது காரணம் எல்லாருக்கும் அவள்கிட்ட ஒரு பிரத்தியம் ஆச்சாரம் நம்ம மதத்துக்கு அனுஷ்டிக்கிறவாழ் தான் தேவை அதனாலதான் அனுஷ்டானம் பண்ற கிராமங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறோம் அதுதான் அதுதான் அஸ்தவமான கொடுக்கும் தண்டவாளத்துல ரயில் போறா போல ஐயாவை இங்கே வந்து கட்டுகிட்டு போகணும் இன்னைக்கு தஞ்சாவூருக்கு இத்தனை சிரமப்பட்டு வந்தாலே எனக்கு கதஜ்தான் வேதனை பண்ணுறதுக்காகவே வந்தேன் சொன்னாள் அது என்ன சிரமம் என்ன நல்ல காரியம் பண்ணுறேன் சொல்லி சொன்னேன் எல்லா இசிஷ்டமா மருந்துகள்லாம் நல்ல ஔஷதங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காள் தஞ்சாவூரில் இருக்கிற வாழ்க்கைய நிர்பந்தத்தாலாக தான் போய் வச்சிருக்காள் லெவனா இன்னும் மூணு நாலு இடத்துல நடக்கிறது அங்கே போகிறதுக்கு சிரமம் தான் போயிட்டு போயிட்டு வர்றது அப்படியே கதா கத்தி உள்ள வாழ்க்கை தான் தெரியும் அதுமந்தான் அதோடு அக்னிஹோத்திரம் அது பெரிய யானையை கட்டி தீனைக்கு போடுறா போல அதையும் பண்ணிட்டு இப்படி அதனாலதான் வைத்நாயர் வாழ்க்கை வாழ்க்கை பிரியம் தேச வைத் நாயர் வாழ்க்கை அனுஷ்டானம் அவ என்னால பண்ண முடியலன்னு ஒத்துக்குற இதே பண்ண முடியாத பண்றவனை கண்டு பிரியாசம் பண்ற வழக்கம் ஆமா பணத்தை அனுப்புறாள்டே நீ இரண்டு செய்ய முதல் நூறு ரூபாய் தூக்கி டப்பன் கொடுக்குற பணங்களும் காக்கலைய ஒரு நூறு ரூபாய் கொடுத்து கவலைப்படாம பண்ணுங்க என்ன ஒண்ணுமோ செய்யறேன் சொல்றது கொறைச்சலா கொடுத்துனா அப்பிரஸ்ம்தானே இது தர்மம் பண்ணுங்க பயப்படாதீங்கன்னு பத்து பேர் சொல்லிவிட்டா கூட போறோம் ஒரு உற்சாகம் வந்துவிடும் பண்றவனுக்கு அது சுவாமியா பார்த்து வைநாயிருவாள அப்படி வாக்குனால சொல்றது மட்டுமல்ல கிரீனால செய்வது செய்யறாள் நல்ல குடும்பம் அவ சொன்னதா கிராமத்துல எல்லாரும் கேட்கிறாள் ஊர்ல நல்ல ஒத்துமை அவன் ஊர்ல கோட்டுக்கிட்டு போறதில்ல திருக்குழா எல்லாம் ஏதாவது விவகாரங்கள் சொன்னா சரியின்னு சொல்றாள் என்ன பத்து ரூபா ட்ரூவா அங்கெல்லாம் கூட இருக்கட்டும் குறைச்சிருக்கட்டும் இதெல்லாம் அஜானத்தினால வந்ததுதானே நம்ம குடும்பங்களுக்குள்ள எப்படி இருந்தா என்னன்னா சரி நிர்பர்த்தா பிரார்த்திச்சுக்கிறவாளுக்கெல்லாம் அயன்மார்கள் பாடின ஸ்தலம் மூவரும் பாடின ஸ்தலம் அது மகிசுர்த்தி மகாலட்சுமி ஸ்தோத்ரம் சம்பிகா ஸ்தோத் சுவாமிநாத பஞ்சகம் மகா தசகம் இப்படி பல ஸ்தோத்திரங்கள் கொடுத்திருக்கேன் அவன் ஒரு மணி சொன்னாலும் வரும் நீங்க பத்து நிமிஷம் சொன்னாலும் போறோம் அவ அப்படி ஒரு சட்டம் எனக்காக வச்சிருக்கான் தனியா அப்படி வேற துருக்கம் அப்படி கிடையாதான் அந்த ஒரு மணி ஒன்றரை மணி சொன்னவாளுக்கு என்னவோ அதான் போய் பத்து நிமிடம் வரும் கூப்பிட்டு வந்தா கூட அவ வந்து கார் வச்சு அழிச்சு போறாள் எதியா அழிச்சுன்னு போய் அவன் பாக்கி பேர்லாம் அதட்டான் இப்படி பாருங்கறான் அப்படி பாருங்கறான் அவன் அது போய் இத்தனை பாட்டுல போய் மாட்டிக்கிறதேன்னு நானே வருத்தப்படுறேன்னு அவன் போற மரியாதையா நடத்தி கலச்சரிக்கம் உள்ள முதல்ல கூப்பிட்டாலும் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டேன் எனக்கு மிஷனை பார்த்து சொல்லி வழக்கம் இல்லையா ரசிகால பார்த்து சொல்லிவிட்டு மிஷினை இரும்பு என்னமா சொல்லுவேன் அப்புறம் உடனே ராஜாஜி நாங்க எல்லாம் வரோம்னா ராஜாஜி கே பாலசுப்ரமணிவா எல்லாரும் வந்தா நல்ல கோஷ்டி பொறுக்கி எடுத்து ஒரு ஐம்பது பேர்கள் அலச்சரித்திரம் சொன்னேன் ரொம்ப நன்னா எனக்கே திருப்தியா இருந்தது அப்புறம் சொல்லிருக்கேன் அப்படி தீட்டு வாழ்க்கைய சரித்திரம் கூட சொல்லியிருக்கேன் ரொம்ப பையில எந்த தோஷம் இருந்தாலும் நிவிற்த்தி சந்ததி இல்லாதவா பிரார்த்திச்சுன்னா சாஸ்னவம் பண்ணி சீராபிஷேகம்னா உடனே குழந்தை பிறகு எத்தனை குழந்தைகள் நித்தியம் மழை பெஞ்ச மண் கதையை போய் சொல்றாள் சரித்திரத்தை கட்சி பிரதி கட்சி குழந்தைகளுக்குள்ள வந்து சுவாமி ஒரு கட்சி பலராமன் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஒரு கட்சி கொட்டாங்கட்சி வச்சிருந்து மணல அப்பா கொண்டு அடிச்சுட்டு இருந்தாள் அந்த சமயத்துல நானே தனியா பாத்துக்கிறேன்ட்டா சுவாமி என்னடா இன்னுத்தன் இல்லாம என்னமாடா அடிக்க முடியும்னா ரெண்டு கை இருக்குன்னுட்டா ஏகதா கிரீதமான இது மாதிரிய வேதையன் சில கழவர் இவரை போட்டுவார் என்ன பிடி சாத்தமோ இல்லையா அவசியமா நடத்தும் போச்சா இந்த கைக்கு அந்த கைக்கு போட்டுக்கொண்டு அவர் வர்ற சமத்தை பார்த்தா நான் பார்த்திருக்கேன் சில கழகங்களை கண்ணாடியை போட்டுக்கொண்டு அதை தெரியாம எதற்கு ஆள் வரமாட்டான் இவரோட சேர்ந்து உட்காந்து ஆடுறதுக்கு வருவன ஆள் இப்படி ரெண்டு பேருமா இப்படி சுவாமி தனியாவே ரெண்டு கையாலே இப்படி விளையாடி இருந்தாள் இது இந்த பயன்களுக்கு அஸ்வியா போய் என்ன பண்ணினா உள்ள போய் கிருஷ்ணம் மண்ணத்து நூட்டாலும் அம்மாட்டை சொன்னால்னு சுக்காச்சாரியால் இது மாத்திரை நிவேத என்ன யசோதாயம் நிவேதனு சொல்லணும் சுகர் அப்படி சொல்லாம அம்மாட்ட போய் இல்லாருமா கிருஷ்ண மண்ணத்தனுட்டான்னு சொன்னார் கிருஷ்ணோ மிருதம் சர்வஜகத் கோபாலன பெத்த தாய அம்மான்னு சொல்லாம எப்படி சொல்லுவான் அம்மா ரொம்ப தபசு பண்ணி பெத்தவளாகினால ஓடி வந்து பகவானுடைய கையை பிடிச்சுக்கிட்டு அதற்கினாலாம் இப்படி அடங்காத குழந்தையா போயிட்டே சாக்ரீஹீத்ரம் பாஷ சுவாமி அம்மா காலையில் விட்ட மையெல்லாம் கரைஞ்சு கொட்டும் முடியா அழுதாளாம் பகவான் கண் கலங்கி பொறுக்க மாட்டாளாம் அம்மா அப்பா நம் மாத்திர பட்சணம் இல்லையா பால் இல்லையா தயிர் இல்லையா மோர் இல்லையா நீ இப்படி அடங்கால குழந்தையா போயிட்டே ரகசியமா போய் உள்ள போய் மண்ணத்தொட்டியே நான் இருக்கிற போது சொன்னாலும் விரல விட்டு எடுத்து விடுவேன் இப்படி தங்கலாமான்னு காட்ட சொன்னா உனக்குன்னு காட்டாளா சுவாமி எல்லாம் கோஷ்டி பசங்க தான் சொல்றான் நாளாம் சின்ன பசங்க சொன்னாமா நீ நம்பி போடுறது நாள் சுவாமி ஒன்னா சொல்றானே நாளா அண்ணா சொல்றாள்னா இந்த அவதாரத்தில் பதிலே இல்லையா என்ன ராமாவதாரத்தில் லட்சுமணனா இருந்து பதினாலு வருஷம் தண்டகையில நின்ன காலது அதனால இந்த அவதாரத்தில் ரொம்ப பெருமை அவதாரம் அதனால அண்ணா சொல்லிவிட்டான்னா பதில் சொல்றது இல்லையா அதனால அண்ணா சொல்றாளே சுவாமி என்ன பண்ணிவிட்டாள் நாகம் பக்சி தவான ஓம் நமோ மம்ம நங்கண தங்கल्ले புடிஷா நாளம் என்ன அர்த்தம் எல்லாம் என்னன்னு என்ன உள்ளதானே இருக்குன்னு அர்த்தம் நாஹம் பட்சிதவானம் சம்மே மிச்சாபிசம் விலா எல்லாரும் புடிஷா ரம்மானாய் நம்ம எண்ணத்துனதாய் நான் திங்கவாது போவாது எல்லாம் என்ன உள்ளதானே இருக்குன்னு அர்த்தம் ஊரூர்ல पहिला கூப்டுக்கு சாட்சி போட்டு ਵਿਚாரி கிட்டมารணாள் அம்மா அம்மா சின்ன பயங்கள சாட்சி போட்டு என்ன அவமானம் பண்ணாதே எதி சத்தியம் அவ வாக்கு சத்தியம் என் வாக்கு போயின்னு உங்களுக்கு தோணினா அம்மா ஒண்ணு பண்ணுங்க வந்து பாருங்கள் உங்களோட தல்தன்யபானம் பண்ணின வாசனையை தவிர்த்து மண் வாசனை இருக்கோன்னு அல்லது தந்தத்துல மண் பட்டிருக்கான்னு பாருங்க நாளாம் கிட்ட வந்தாள் யசோதைய கிட்ட வந்தாள் சுவாமிகிட்டே தரவாயே நாள் சுவாமி சொன்னாள் அம்மா நானா திறந்தா இந்த பயங்க நா கால நீ வந்து கிட்ட வந்து தர நாளா அம்மா தன்னை ஸ்பரிசிக்கிறதுல ஒரு சந்தோஷம் மேல ஒரு கை கீழே ஒரு கையை வச்சு தர நாளா சுவாமி திறந்தாளாம் கீழார்த்தமாய் வைகுண்டத்தில் இருந்து அவதாரம் சர்வேஸ்வரன் பார்க்க திறந்தானாம் மண் இருக்கா வாக்கிலே நிச்சின்ன குழந்தையினுடைய வாக்கில பார்த்தாளாம் அப்ப எத கண்டாள் யசோதையினாள் சாதத் திருஷே விஸ்வம் ஜகத் ண்டிஷ ஜோதிஷக்கம் ஜலம் தேஜ நபஸ்வாந்திரிய தேவாரிகாணீந்திரியன யித்தம் சஜீவ காலயேதூனோத்தனிதா விரும் சாத்மாக்கம் ஸ்விரவேதே உதேவ மாய மன்னருக்கான சின்ன வாக்குல பாக்குறாளா சர்வ பிரபஞ்சமும் தெரியுதுதான் பூகோளம் முழுக்க தெரியுதுதான் சத்த சமுதிரங்கள் எல்லாம் தெரியுதுதான் நட்சத்திர கணங்கள் தெரியுதுதான் சந்திரசூரிய மண்டலங்கள் எல்லாம் தெரியுதுதான் சர்வ ஜீவராசியும் தெரியுதுதான் மலைகள் காடுகள் எல்லாம் தெரியுதுதான் அதுக்குள்ள ஒரு நந்த கோகுலமா அதுக்குள்ள ஒரு யசோதையா அதுக்குள்ள ஒரு கோபாலனா அங்கேயும் எல்லாம் தெரியும்